வணக்கம் நற்றிலையன் ஆயிரத்தி பனிரெண்டாவது செய்திச் செய்திகள் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தமிழக செய்திகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மார்ச் மூன்றாம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது செல்போன்களை பாதுகாக்க ரூபாய் பத்து கட்டணம் வசூலிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் நீட் தேர்வு மையங்களை மேலும் காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மின்மிகை மாநிலமாக திகழ்வதால் தமிழகத்தில் இனி மின்வெட்டை இருக்காது என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் பாலேஸ்வரம் செயின்ட் ஜோசப் ஆதரவற்றூர் கருணையுள்ளம் இரண்டு நாட்களில் சீல் வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகள் முதல் ஹார்லி டேவிட்ஸன் பைக் வரை வாடகைக்கு எடுத்து செல்லும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது சென்னை சேலம் இடையே ரூபாய் பத்தாயிரம் கோடியில் பசுமை விரைவு சாலை அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்திய செய்திகள் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதினோரா கோடி ரூபாய் அளவிற்கு மோசடிகள் நடந்துள்ள நிலையில் மேலும் ஆயிரத்தி கோடி ரூபாய் நடந்துள்ளதாக அந்த வங்கி தெரிவித்துள்ளது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் வேலையை உதவிவிட்டு தகவல் அறிய உரிமை சட்டத்தை பயன்படுத்தி கிராமங்களில் உள்ள மக்களுக்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா முராரி யாதவ் என்றார் அரசு வழங்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதுகாப்பு அதிகாரியின் செயலால் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் பெரும் விபத்தில் இருந்து தப்பினார் அப்பாவிகள் அப்பாவிகள்ங்களை ஒரு சிறுவன் படம் பிடித்து வெளியிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இன்று இருபத்தைந்து நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் சர்ச்சைகளுக்கான தீர்வு எட்டுவதற்கான யுத்திகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் சவுதி அரேபியாவின் துணை அமைச்சர் பதவியில் முதன்முறையாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின்லி டேவிட்சன் பைக்குகளுக்கு பிரதமர் மோடி உறுதியளித்தபடி வரியை குறைக்கவில்லை என அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் வெளிநாட்டவர்களிடம் இருந்து கிட்னி தானம் பெறுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்படுகிறது என இலங்கையின் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித் சேனரத்ன தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் தமிழ்நாடு கடந்த ஆண்டு ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவான முதலீட்டையை ஈட்டியுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மோசடிக்கு பொறுப்பேற்று ரிசர்வ் வங்கியின் கவர்னரான உர்ஜித் பட்டேல் ராஜினாமா செய்ய வேண்டும் என வங்கி ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்க டாலர் மதிப்பு நிலையாக உள்ளதால் ஐக்கிய அமீரகத்தில் தங்கம் விலை சரிந்துள்ளது பிரதமர் மோடி ஆட்சியில் பங்கு சந்தை பதிமூன்று சதவிகிதம் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் எண்ணெய் உற்பத்தியில் அமெரிக்கா ரஷ்யாவின் முந்தும் என உலக ஆற்றல் முகமை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் தக்கவைத்துக் கொண்டுள்ளார் கரூர் மாவட்டம் நடைபெற்ற போட்டியில் சென்னையை சேர்ந்த கல்லூரி அணியும் மயிலாப்பூர் லேடி சிவகாமி கிளப் அணியும் வெற்றி பெற்றது சுதந்திர கிண்ணம் தொடரில் இலங்கை அணியின் விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் மெத்யூசின் பெயர் இடம்பெறவில்லை கிளப் அணிகளுக்கு கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஐந்தாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது விஜய் ஹசாரே தொடரை மூன்றாவது முறையாக கர்நாடக அணி வென்றுள்ளது நடிகர் ஸ்ரீதேவியின் மரணம் தொடர்பான விசாரணையை முடித்து வைத்துள்ளது துபாய் காவல்துறை அவரது உடல் தனி விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட்டது சென்னையில் சினிமா டிக்கெட் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கும் புதிய படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின இதை மறுத்த விஷால் நான் ஆரோக்கியத்துடன் நலமாக இருக்கிறேன் என்றும் ஓய்வுக்கு பிறகு மார்ச் முதல் வாரத்தில் சந்திப்பேன் என்றும் கூறியுள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்